ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய சனாதன தர்மங்கள் பார்த்துன்னு வர்ற வரிசையில் ஸ்ரீதர்மத்தை விரிவாக பார்த்துன்னு வரோம் ரொம்ப முக்கியமான தர்மம் ஸ்திரீகளால்தான் புருஷர்களான நம்மால் தர்மங்களை பூரா சரியான முறையில் செய்ய முடியும் ஸ்திரீகளுடைய அனுகூலம் ஸ்திரீகளுடைய சுத்தம் இவைகள்லாம் இல்லைன்னா நாம் பண்ணுற கர்மாக்களுக்கு பலனே இல்லாமல் போயிடும் அல்லது பலன்கள் ரொம்ப குறைச்சலாக கிடைக்கிறது அவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு ஸ்திரிகளும் இந்த மகாபாரதத்தில் உள்ள ஸ்திரீ தர்மத்தை விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஸ்திரீகள் அவளுக்குன்னு சொன்ன தர்மங்களை பண்ணிட்டு அவளுக்குன்னு உள்ள நியமங்களோடு ஒவ்வொரு பெண்களும் இருந்தால் அவளுக்கு ரொம்ப சுத்தம் ஏற்படுறது அது மட்டும் இல்லாமல் தேவதைகளுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறது அப்படின்னு ரிஷிகள்லாம் நமக்கு காண்பிச்சிருக்கா தேவதைகள்லாம் கண்ணில் போடுவா ஸ்திரீகளுடைய கண்ணில் ஸ்திரீகள் ஒரு சின்ன விரதம் பண்ணினாலும் போகும் அதுக்கு ரொம்ப பலன் ரொம்ப ஜாஸ்தி ஸ்திரீகளால் தான் நிறையா விரதங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு வரலட்சுமி விரதம் கெளரி விரதம் அமா சோமவார விரதம் இப்படி விரதங்களை செல்லுண்டே போகலாம் இவைகள்னால் ஸ்திரிகளால் காண்பிக்கப்பட்ட விரதங்கள் அதனால தான் பகவான் ஒவ்வொரு இடங்கள்லேயும் அவதாரம் பண்ணுற பொழுது அம்பாலும் சேர்ந்து அவதாரம் பண்ணுறா கிருஷ்ணன் ஒவ்வொரு அவதாரங்களும் எடுக்கிற பொழுது மகாலட்சுமியும் சேர்ந்து அவதாரம் பண்ணுறா அந்தந்த அவதாரங்களில் கல்யாணம் பண்ணிக்கிறார் ஏன் அப்படின்னா பத்னி இல்லாமல் எதுவும் செல்லுபடியாகாது அப்படிங்கிறதுனால தான் மகாலக்ஷ்மியும் சேர்ந்து அவதாரம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார் பகவான் ருக்மிணி கல்யாணம் சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் இப்படி கல்யாணம் சொல்லுண்டே போகலாம் ஒவ்வொரு அவதாரங்கள்லேயும் கல்யாணம் பண்ணிக்கிறார் பகவான் ஏன்னா ஸ்திரிகள் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அதுதான் பகவத் பாதாச்சாரியால் சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவந்தேவோ நகலு குஷல ஸ்பந்தித்துமபி அப்படின்னு சௌந்தரிய லகரி ஆரம்பித்து சொல்கிறார் அதில் சிவசக்தியாயுக்தா அம்பாலோடு சேர்ந்து இருக்கார் பரமேஸ்வர் அதேனால தான் அவரால் எல்லாத்தையும் சாதிக்க முடிகிறது பரமேஸ்வரனால் நச்சேது அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பந்தித்துமபி நான் குஷலகா அசையக்கூட முடியாது பரமேஸ்வரனால் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அம்பால் கூட இருக்கிறதுனால தான் அவரால் காரியங்கள் நினச்ச காரியங்களை செய்ய முடிகிறது நினச்சவர்களுக்கு நினச்ச அனுகிரகத்தை பண்ண முடியிறது அப்படின்னு பகவத் பாதாச்சாரியால் நமக்கு காண்பிச்சிருக்க அவ்வளவு முக்கியம் ஸ்திரீகள் ஸ்திரீகள் அவளுக்கு சொன்ன நியமங்களோடு இருந்தால் தேவதைகள் கண்ணில் படுவா பித்திருக்கள் கண்ணில் யமனே கண்ணில் போடுவான் யமனே கண்ணில் போடுவான்னு நமக்கு ரிஷிகள்லாம் சொல்கிறா புராணங்கள்லான்னு அதுதான் புராணங்கள்லாம் அதுதான் காண்பிக்கிறது கண்ணில் போடுவாள் அதுதான் மகாபாரதத்தில் பதிவிரதா மகாத்மிய பருவான்னு ஒன்று இருக்குது அது என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் பத்திவிரதையனுடைய பெருமையை தான் காண்பிக்கிறது பத்திவிரதான்னா கணவர் சொன்னதை கேட்டுண்டு கணவரோடு சேர்ந்து வாழக்கூடிய பெண்ணுக்கு பத்திவிரதான்னு பேர் அவளுடைய பெருமையை காண்பிக்கிறது இந்த பருவா சத்யவான் சாவித்ரி சரித்திரம்னு நாம் சுருக்கமாக அதை கேள்விப்பட்டிருக்கோம் அந்த சரித்திரம் மகாபாரதத்தில் இருக்குது அற்புதமான சரித்திரம் அதை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அதில் ஸ்திரிகளுடைய பெருமைகள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு சரித்திரம் மூலமாக அந்த சரித்திரம் எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா அஸ்வபதின்னு ஒரு ராஜா மத்ரபுரி அப்படிங்கிற தேசத்தை ஆளக்கூடிய ராஜா ரொம்ப நல்லவன் ரொம்ப தார்மிகன் நிறையா தர்ம காரியங்கள் செய்யக்கூடியவன் அவனுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாளாக சந்ததிகள் ஏற்படலை ஏதோ தோஷவசாத்து அவன் சாவித்திரி விரதம்னு ஒன்று பண்ணினான் அந்த ராஜா ரொம்ப காலம் பண்ணினான் அந்த சாவித்ரி விரதம் பண்ண பெருமையினாலே அம்பாள் சாவித்ரி ஆனவள் அந்த ராஜாவுக்கு ஸ்வப்னத்தில் வந்தா வந்து ராஜன்னு நீ என்ன காமனிக்காக இந்த விரதத்தை பண்ணுற உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அப்போது ராஜா எனக்கு ஒரு சந்ததி வேணும் அதுதான் எனக்கு முக்கியமான பிரார்த்தனம் அப்படின்னு கேட்டாள் ராஜா கட்டாயம் உனக்கு சந்ததி உண்டு அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினாள் அம்பாள் எனக்கு ஒரு பையன் வேணும்னு ராஜா கேட்கல சந்ததி வேணும்னு கேட்டார் ராஜா உனக்கு சந்ததி உண்டுனு அம்பாள் அனுகிரகம் பண்ணினாள் அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு தகுந்தா ராஜாவுனுடைய பத்னி ஸ்நானம் பண்ணாமல் இருந்தார் கர்ப்பமாக இருந்தார் அப்படி பத்தாவது மாதம் ராஜாவுக்கு ஒரு பொன் குழந்த பிறந்தது ரொம்ப அழகாக இருக்குது லட்சணமாக இருக்குது அந்த குழந்த அந்த சாவித்ரி அம்பாருடைய அனுகிரகத்தினால் அந்த குழந்த பொன் குழந்த பிறந்ததுங்கிறதுனால சாவித்திரின்னு பேர் வச்சார் ராஜா பேர் வச்சு ரொம்ப பிரியத்தோட அந்த குழந்தைய வளர்க்குறார் ராஜா அப்படியே வளர்ந்துன்னு வர்ற வளர்ந்துன்னு வந்தார் அப்படியே கல்யாண வயசு வந்தது அப்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வரண் பார்க்கணும்னு ராஜா வரண் தேடி எல்லா தேசங்களுக்கும் தகவல் அனுப்பினார் எல்லா தேசங்களுக்கும் இந்த பொண்ணுக்கு சாவித்திரிக்கு வரன் பார்க்குறாங்கிற தகவல் போச்சு அப்படி சால்வ சால்வம்னு ஒரு தேசம் அந்த தேசம் ராஜா தியும்தேனன் பேர் அந்த ராஜாவுக்கும் தகவல் போச்சு அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு பையன் அவனுக்கு சித்ராஸ்வன் பேர் அவனை செல்லமாக சத்தியவான்னு கூப்பிடுவான் ஏன்னா அந்த சால்வதேசத்து ராஜாவான ஜுமத் சேனன் சத்தியத்தை விரதமாக உண்மையே பேசுறது யார்கிட்டையும் இப்போ பொய்யே சொல்கிறது இல்லை ஆட்கள்லாம் வந்து ஏதாவது சம்பளம் கேட்டால் அப்புறம் தரேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் கொடுத்துருவான் அப்படி நியாயமான முறையில் இருக்கான் ராஜா ஆகையினால அவனுடைய பையன் இந்த சித்ராஸ்வன் அவன் சத்தியமாக இருக்கிற ராஜா அவனுடைய பையன்கிறதுனால சத்தியவான்னு செல்லமாக வச்சிருந்தான் அவனுடைய பேரை அந்த ராஜாவுக்கு தகவல் போச்சு அப்போது பொண்ணு பார்க்கறதுன்னு வந்து பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ராஜா சரி அந்த ராஜாவும் நல்ல தார்மீகமான ராஜாவாக இருக்கான் அவனுக்கு பொண்ணை கொடுக்கலாம்னு தீர்மானம் பண்ணி வச்சிருந்துருக்கார் இந்த அஸ்வபதி ராஜா அப்போது என்னாச்சு அதுக்கப்புறம் காதலை விழுந்தது அந்த சித்திராசுவனுக்கு ஆயுர்வாவம் சரியாக இல்லை அப்படின்னு ஜோசியால் மூலமாக காதில் விழுந்தது அப்படியாவா அவருடைய ஜாதகம் வந்தது ஜாதகத்தை பார்த்தா ஆயுர் பாவம் சரியாக இல்லை அந்த பையனுக்கு உடனே ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது ராடா நல்ல குடும்பம் சம்பந்தம் வச்சுக்கலான்னு பார்த்தா அந்த பையனுக்கு ஆயுர் பாவம் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால ராஜா தவிர்த்து விட்டார் அந்த பையன் வேண்டான்னு வேற இடம் பார்க்கலாம்னு ராஜா முயற்சி பண்ணினான் அப்போது அந்த பொண்ணுக்கும் காதில் விழுந்தது சாவித்திரிக்கு அந்த பையனுக்கு ஆயுர்வாவம் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு காதலை விழுந்தது அப்போது அந்த பொண்ணு அப்பா கிட்டே வந்து சொன்னால் அப்பா அவளும் வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டா என்னை பிடிச்சிருக்குன்னு அவளாலும் சொல்லிவிட்டா அவளையும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஆகையினால இதை மாற்ற நான் அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த குழந்த சொன்னான் சாவித்ரி ராஜாவுக்கு இஷ்டம் இல்லை இல்லைம்மா உனக்கு தெரியாது நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு ராஜா சொன்னார் அப்போது அந்த பொண்ணும் சில தகவல் சொன்னான் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்